அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயன் என் கொல் வாலறிவன் தொழார் எனின் இறைவனுடைய இலக்கணங்களிலே இரண்டாவது இலக்கணமாக வள்ளுவ பெருமான் வாலறிவன் என்பது இறைவனுடைய இலக்கணம் என்று இங்கே உபதேசித்திருக்கிறார் வாலறிவன் என்ற சொல்லின் பொருளை நாம் பார்த்து விட்டோம் வாலறிவனை எப்படி தொழ வேண்டும் நல்ல திருவடிகளை தொழ வேண்டும் என்று பார்த்தோம் வாலறிவன் நற்றால் தொழ வேண்டும் தொழார் என்பது எதிர்மறை தொழுகின்ற பொழுது என்ன பயன் கிடைக்கும் கற்றதனுடைய பயன் கிடைக்கும் என்று பார்த்தோம் இறைவனுடைய திருவடிகளை வழிபடுவது என்பதனுடைய பொருள் இறைவனால் அருளப்பட்டிருக்கிற வாழ்வியலுக்கு உரிய அறநூல்களை மெய்யியல் என்று சொல்லப்படுகிற மெய்யுணர்வு தத்துவத்தை தகுந்த ஆசிரியர் வாயிலாக அறிந்து கொள்வதுதான் வழிபாடு மனசை பக்குவப்படுத்தக்கூடிய அறிவை பெற்று அதை கடைப்பிடித்து மனதை பக்குவப்படுத்த வேண்டும் பிறகு மெய்யுணர்வை பெற வேண்டும் இதுவே வாழ்க்கையின் குறிக்கோள் பொருளீட்டுவதோ புல இன்பங்களை நுகருவதோ மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நமக்கு குறிக்கோள் இல்லை என்பதை திரும்ப திரும்ப நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறத்தை பற்றிய அறிவை பெற்று அறங்களை கடைப்பிடித்து மெய்யுணர்வு பெற வேண்டும் அந்த அறிவை பெற்றுக்கொள்வதுதான் வாலறிவனை வழிவிடுகின்ற வழிபாடு திருக்குறள் போன்ற நூல்களை ஓயாது இடைவிடாது ஓதுவது அதனுடைய பொருளை அறிந்து கொள்வது வாலறிவனை போற்றுவதாகும் ஆக திருக்குறள் போன்ற எண்ணற்ற நூல்களை வள்ளுவெருமானே பல நூல்களை ஏற்றியிருக்கிறார் ஒளவையாருடைய நூல்கள் இருக்கின்றன எல்லா மொழிகளிலும் சிறந்த உயர்ந்த நூல்களெல்லாம் இருக்கின்றன அந்த சாத்திரங்களை நாம் ஆசிரியர் வாயிலாக முறையாக கற்பதுதான் நல்ல திருவடிகளை தொழுவது என்பதனுடைய பொருள் என்று பார்த்திருக்கிறோம் இனி இவ்வாறு வாலறிவனுடைய நல்ல திருவடிகளை தொழுவதனுடைய பயன் அதாவது எல்லாம் அறிந்த இறைவனுடைய திருவடிகளாக சொல்லப்படுகின்ற அறத்தை பற்றிய அறிவையும் மெய்ப்பொருளை பற்றிய அறிவையும் கற்பதுதான் வழிபாடு என்று பார்த்து விட்டோம் அதனுடைய பயன் என்ன இப்படியெல்லாம் நாம் முறையாக கல்வியைக் கற்றால் நம்முடைய அறிவு எப்படி இருக்கும் எப்பொழுதும் நிம்மதியை வளர்க்கக்கூடிய அறிவாகத்தான் இருக்கும் என்று ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம் நம்முடைய அறிவு என்னாகும் என்றால் தெய்வீகம் வாய்ந்த அறிவாக மாறிவிடும் தூய்மையான அறிவாக இருக்கும் எல்லோருக்கும் பயனை கொடுக்கக்கூடிய அறிவாக இருக்கும் உயர்ந்த மேலான சிறந்த கருத்துக்கள் நம் உள்ளத்திலே ஊற்றெடுக்கும் அறிவை நாம் உடையவர்களாக இருந்தாலும் அந்த அறிவை பண்படுத்தாமல் இருக்கிறோம் என்பது உண்மைதான் இன்றைய கல்வியானது அறிவை சரியான வகையிலே பண்படுத்துகிறதா அறிவை பண்படுத்தி ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்களா என்பது அவரவர்களே தன்னெஞ்சறிவது பொய்யற்க என்ற வள்ளுவருடைய குரலின் கோணத்திலேயே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆக பயனுள்ள அறிவாக இருக்கணும் சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருக்கிறது அதை யார் சரியாக படிக்கிறார்கள் அதை யார் பின்பற்றுகிறார்கள் அப்படி எழுதி போடுவதால் அந்த அறிவு யாருக்காவது வேலை செய்கிறதா என்பதும் கேள்விக்குறிதான் இதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோமே ஆனால் அரசாங்கமே மக்களை அற வழியிலே நடத்தி செல்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது கல்லுண்ணாமை என்கின்ற ஒரு அதிகாரத்தை வள்ளுவ பெருமான் வைத்திருக்கிறார் இதைப் பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை வள்ளுவ பெருமானுக்கு மாபெரும் சிலை எழுப்பிவிட்டு கள்ளுக்கடைகளை நாம் திறந்து வைப்போமே ஆனால் வள்ளுவரை கல் பார்த்து கல்லை மக்களெல்லாம் உண்ணும்படி செய்வதை விட என்ன ஒரு கொடுங்கோன்மை நமக்கு இருக்க முடியும் இந்த பாரத நாட்டு மக்களாகிய தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் இதையெல்லாம் சிந்தித்து அன்பான வழியிலே அரசாங்கத்துக்கும் நாம் சொல்ல கடமைப்பட்டு அவர்களிடத்திலே நமக்கு கோபம் இல்லை இருப்பினும் இடிப்பாறை ஏமரா மன்னன் இல்லாமலும் கெடும் என்ற குரலின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை அரசாங்கத்துக்கு நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த